என் கிருபை என் கோபத்தை வென்றுவிட்டது என்று எழுதினான் என்று நபி சல்லுல்ல கூறினார்கள் நான்கு முஸ்லிம் இரண்டு ஏழு ஐந்து அறிவிப்பில் என் கோபத்தை முந்திவிட்டது என்று வாசகம் உள்ளது